والسلام على رسول الله اما بعد மன நிம்மதிக்காக தர்கா செல்லலாமா என்று ஒரு சகோதரர் கேட்குறாங்க மன நிம்மதி அல்லாஹுடைய திக்கர்ல இருக்குது என்பதாக குரான் நமக்கு கட்டுத்தரது அலா பி திக் கர் இல்லாஹி தத்ம இந்நூல் குலூ அல்லாஹுடைய திக்கரை கொண்டு உள்ளங்கள் அமைதி வருகின்றது என்று அமைதி வருகின்றன என்று அல்லாஹ் திருமுறையிலே சொல்கிறான் மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய பூந்தோட்டம் என்று ஹதீசுகளிலே வருகிறது இன்றைக்கு மஸ்ஜிதுகள் மீது இல்லாத நம்பிக்கை மஸ்ஜிது மஸ்ஜிதுகளில் வரக்கு வராத நாட்டம் தெர்காக்கள் மீது நமக்கு வருகிறது தற்காலத்தில் இரண்டு வகையான ஒரு வரமை மீறலை நாம் பார்க்கிறோம் ஒரு கூட்டம் தெர்ஹாவை இடி என்று சொல்கிறது இன்னொரு கூட்டம் தர்காவே கதி என்று சொல்கிறது இரண்டுமே மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது இரண்டுமே மார்க்கத்தில் வந்து நாம் சொல்றது ஜியாரத்துகள் போங்க தவறு ஒன்றும் கிடையாது மா ஜியாரத்து கூடும் அதே நேரத்தில் தர்கா கலை பள்ளிவாசல்களை விட புனித இடங்களாக கருதுவதும் அங்கே போனால் ஆட்டங்கள் நிறைவதாகக் கருதுவதும் முழுக்க முழுக்க தவறான நம்பிக்கை எனவே மனநிம்மதிக்கு பள்ளியில் வந்து அமர்ந்து பாருங்கள் நிச்சயமாக மனநிம்மதி கிடைக்கும் தர்கா போனால் மனநிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்கிறது இது முழுக்க முழுக்க தவறானது மாற்றப்பட வேண்டியது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது அல்லாஹு அலம்